அறிவினால் குறைவில்லா அகல்யால தவறிய மெரியல்லாமெடுத்துரைத்த நிறையமூர்த்தி நம்மாழ்வாருடைய போசரம் லோகத்திலே யாருக்கெல்லாம் அறிவினாலே குறைவில்லையோ அவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்ணன் கீதாச்சாரியன் பகவத்கீதை உபதேசித்தான் என்று ஆழ்வார் சொல்லுகிறார் நமக்குடனே ஐயம் எழுதும் நமக்கெல்லாம் அறிவினால குறைவில்லைனா அப்ப பெருமாள் சொல்லிக் கொடுக்கணும் அறிவினால குறை விருந்தாத்தானே அவர் உபதேசிக்க வேண்டும் நாம தான் அறிவினால நிறைவு பெற்றவாளாச்சே என்று நாம் சந்தேகித்தோம் அதுக்கு நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் தன்னுடைய உரை திருவாய்மொழிக்கு அவர் பெருத்த உரை எழுதிருக்கார் அதுல சொல்றார் அறிவினால் குறைவில்லாங்கிற சொல்லுக்கு பொருளை சரியா தெரிஞ்சுக்கணும் அந்த சொல்லுக்கு அறிவினாலே குறைவில்லாதவர்கள் என்று பொருள் கிடையாது பின்ன யாரு பொருள் எனில் லோகத்துல ஒன்னொன்றுல நமக்கு குறை இருக்கு கல்யாணமாகலேன்னு குறை கொறப்பட்டுண்டோம் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தை குறைக்கலையேன்னு குறை குறப்பட்டுண்டோ குழந்தை பிறந்து பதவி உயர்வு கிடைக்கலையேன்னு குறை குறப்பட்டுண்டோம் பதவி உயர்வு கிடைச்சுட்டு இப்படி என்னென்னமோ பணம் இல்லையு குறை கொரப்பட்டுண்டோம் பணம் கிடைச்சிட்டு இதெல்லாம் தெரியும் சொல்லியும் ஆனா அறிவில்லை அறிவில்லையேங்கிற குறைப்பட்டு போமான்னு பார்த்தா அறிவினால் குறைவில்லானா அறிவால் நிறைந்தவர்கள் பொது அறிவில்லை அறிவில்லையேங்கிற குறை கூட நமக்கு அறிவில்லை பக்தி இல்லை எங்கயா நம்ம கொலைப்பட்டுக்கிறோமா சமையாடி எனக்கு அறிவு இல்லாத பொறுத்தே ரொம்ப கவலையா இருக்கு பக்தி இல்லையே இல்லாத இந்த மாதிரி காலத்தை கழிச்சுட்டேனே ரொம்ப பயப்படுறேன் பேசுறதே கிடையாது அப்ப அறிவினால் குறைவில்லான்னு சொன்னால் அறிவில் இழந்துட்டோம் ஆனா இழந்தோங்கிற எண்ணம் கூட கிடையாது மனத்துல அந்த தாபம் கூட படுறதே இல்லையோ இல்லையோ அதத்தான் அறிவினால் குறைவில்ல ஆள்ஞால தவறவிய அறிவில்லையேங்கிற குறைவு கூட தோற்றாமல் நிறைவாளர்களைப் போலே தெரிந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட பூலோகத்தவர்கள் தெரிவிக்கிற அளவுக்கு கண்ணன் கீதாச்சாரியன் உயர்ந்த கீதை உபதேசித்தான் கேள்விப்படுகிறோம் அப்ப கீதை யாருக்கு அறிவினாலே குறைவுள்ளவர்களுக்கு அறிவில்லையே இயங்கிட்டு இருக்குமா அப்ப கண்ணன் கீதை உபதேசிக்கிறார் கீதோபதேசத்தில் என்னென்ன கருத்துக்கள் எல்லாம் நல்ல பண்புகள் சொல்லப்பட்டனவோ அது சாந்தோர்களாலே கடைபிடிக்கப்படும் அத்வேஷ்டா சர்வபூதா நாம் மைத்ரஹா என்று வரீஷா கண்ணன் தெரிவிக்கிறார் யாரிடத்திலையும் வேஷம் பாராட்டக்கூடாது யாரையும் விரோதிக்க கூடாது எல்லாரிடத்திலையும் கருணை காட்ட வேண்டும் நேர்மையோடு இருக்கணும் புல நடக்கணும் இருக்கணும் உண்மைதான் பேசணும் ஆச்சாரிடத்துல எப்பவும் அடிபணிந்து கைங்கிருமானோம் இதை போல இருக்கணும் இருக்கணும் நிறைய பண்புகள்லாம் சொல்லிட்டு இருக்கார் இப்ப அந்த பண்புகள் எல்லாத்தையும் யாரான கடைப்பிடித்து காட்டினால்தான் நம்மால் பின்தொடர்ந்து கடைபிடிக்க முடியும் வெறும் ஏட்டுச் சொரக்காய்னா பிரயோஜனமே படாது அதை போல கடைபிடித்தவர்கள் லோகத்தில் உலர்களா அருகிலே குறைவில்லாதவர்கள் இருக்காளா பக்தியில குறைவில்லாதவர்கள் இருக்காளா இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சாந்தோர்கள ஒருத்தர் தான் விதுரன் அந்த விதுரனை வைண வைணவ மரபிலே விதுர் ஆழ்வான் என்று சொல்லுவது உண்டு விதருக்கு பட்டம் சேர்த்து சொல்றா அது சில பேருக்கு மட்டுந்தான் கொடுப்பா பிரஹ்லாத் ஆழ்வான் விபீஷன் ஆழ்வான் விதுராழ்வான் மட்டும் இந்த பேர் இதுக்கு அப்படிப்பட்ட பேர் சுதர்சனாழ்வார் வலது கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கராயுதத்துக்கு சுதர்சன் ஆழ்வார் பஞ்ச ஆயுதங்களையுமே சொல்லுவார் ஆழ்வார்கள் திருமதி ஆழ்வார் நம் ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் பெரியாழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருப்பான் ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் கூட ரெண்டு பேர் மதுரவி ஆழ்வார் ஆழ்ந்தாள் இவர்களுக்கெல்லாம் ஏன் ஆழ்வார் ஆழ்வார் பேர் வந்தது பகவானுடைய பக்தியிலே ஆழ்வார்கள் அதனால் ஆழ்வார் அவர் சொல்ற உபதேசத்தாலும் பாசுரத்தாலும் நம்மையும் பெருமானுடைய பக்தியில ஆழ்த்துவார்கள் அதனால அழ்வார்கள் அவாளும் பக்தியில ஆழ்ந்திருப்பார் நம்மையும் பக்தியில் ஆழ்த்து விடுவார்கள் ஆகையால் அவர்கள் அழ்வார்கள் தெருளு ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார் என்னால் அவர்கள் சாதிக்கிறார் ஆழ்வார்களுடைய சீர்மை யாருக்குத்தான் தெரியும் வேதாந்த தேசியம் தெரிவிக்கிறார் ஆழ்வார்கள் அவதரித்து தமிழ் பிரபந்தங்களை பாடாமல் போயிருந்தால் நான் எங்க வேதாந்தத்தினுடைய பொருள் தெரிஞ்சுக்க போறேன் வேதாந்த சீரியது தான் ஆனா தெளிவாக மறை நிலங்கள் செலுகின்றோமே எனக்கு வேதாந்தத்தை மட்டும் படிச்சுட்டு வடமொழி புலமை எத்தனையோ இருந்தாலும் வேதாந்த அறிவு இருந்தாலும் எனக்கு மிக சரியா புலப்படலை ஆழ்வார்கள் தமிழ் பாடல்கள் தீ தமிழ் இனிய தமிழ்ல பாடி இருக்கிற பாடல்களை படிச்சேனோ வேதாந்தத்துல புரியாத கருத்துக்கள்லாம் அப்பதான் புரிஞ்சது என்று ஸ்ரீ வேதாந்த தேசிகனே சாதிக்கிறார் அவ்வளவு பெருவதத்தவர்கள் ஆழ்வார்கள் ஆனா அந்த ஆழ்வார்களுக்கு சமமா சில பேர் ஆழ்வார்ங்கிற பேருக்கு கூப்பிடுவோம் பிரஹலாத் ஆழ்வான் அசுரக் குழந்தை ஆனா அவனுக்கு ஆழ்வான்னு பேர் கொடுத்துருக்கான் விபீஷன் ஆழ்வான் ராக்கச பிள்ளை ஆனா அவருக்கு ஆழ்வான்னு பேர் விதுரன் அவனுக்கும் ஆழ்வார்னு பேர் இவளுக்கு ஆழ்வார்ங்கிற பேர் வந்து தர்மமே சிந்தனையா இருக்கிறவா நடக்க மாட்டா பக்தியில சிறந்தவர்கள் ஆனால்தான் இவ ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் பேர் விதுர பேர் கட்டிச்சே அவருக்கு இருக்கிற பெருமை என்ன தெரியுமோ ஞானத்துக்கும் பக்திக்கும் குறைவில்லாதவர் இந்த பேருக்கேதான் பொருள் இப்ப வைகுண்டம் சொல்வோம் பொருள் என்னன்னா வைகுண்டம் எங்கே ஞானத்துக்கு எங்கே பக்திக்கு குறவு கிடையாதோ அந்த இடத்துக்கு தான் விகுண்ட வைகுண்டம் சொல்லிடுவா அதே சொன்னால் அறிவுக்கு குறைவே கிடையாது ஆற்றலுக்கு குறவே கிடையாது நேர்மைக்கு குறவே கிடையாது ஆனால் தான் இவர் விதுரன் விதுரன் அப்ப ஆழ்வார்கள் என்னால் பகவத் ஆழ்வார்கள் நம்மையும் பக்தியில் ஆழ்த்துவார்கள் அதே போல் விதவான் கிருஷ்ண பக்தியில் கிருஷ்ண துவைபாயனர் கண்ணனே தான் துவைபாயனராக பிறந்தார் அவரே வேதவியாசர் கிருஷ்ணர் கிருஷ்ணத்வைபாயனர் அப்ப கிருஷ்ணத்வைபாயனான வேதவியாசருடைய அருளாலேதான் விதர் தோன்றியிருக்கிறார் அப்ப அவருக்கு கிருஷ்ண பக்தியில குறைச்சல்ங்கிற பொழுதான் ஆனால்தான் கண்ணன் தன்னுடைய குடிசைக்கு வரும்போது ஆசனத்தை தொட்டு தடவி கண்ணனுக்கு எதாவது வந்துடுமா என்ன நடக்குமோங்கிறது பகறி போய் அவருக்கு வாழப்பழம் கொடுக்கிறே கூட குழம்பி போய் அந்த அளவுக்கு கண்ணனுக்கு மிக வேண்டியவர் அதோடல்ல பாண்டவர்களை காத்து கொடுக்கவனுங்கிறதுக்காக எத்தனையோ முறை உதவி புரிந்திருக்கிறார் ஒரு தடவையும் துரியோகனும் மற்ற பேரும் பாண்டவார கொனுடணும் கொனுடணும்னு ஆயிரம் பண்ணுவான் ஒரு தடவை நதி ஓடின்றிக்கு அங்க பிடிச்சு தள்ளுறதுக்கு கொல்ல பார்த்தான் லாட்சா அரக்கு மாளிகை அறக்கு மாளிகையிலேயே வைத்து கொல்ல பார்த்தான் இது ஒன்னொன்னு தெரிஞ்சு பாண்டவர்கள் அவர் தான் காப்பாற்றிக் கொடுப்பார் யாரிடத்தில் அவருக்கு பயம் கிடையாது அவரை கண்டு யாரும் தெளிந்த உள்ளத்தோடு இருக்கிறார் பொருளில் ஆசை இல்லை ஏதிலும் ஆசை இல்லை அந்த விதுரனை தர்மபுத்தரனை எப்படி சக்கரிச்சார் விதுரனுக்கு கூட இவரே ஈமச்சடங்குகளை செய்தார் கதையை பார்த்துட்டோம் சூத்திரன் ஞாபகம் ஐவரில் நால்வரில் மூவரில் முற்பட்டவர் சந்தேகியாமல் சகஜரோடே புரோடாசமாக செய்த புத்திரித் தன் அந்த மேற்கொண்டு திருத்தராட்டனையும் சண்டையெல்லாம் முடிஞ்சப்பறம் திருத்தராசனும் காட்டுக்கு போறேன்னு போன அப்புறம் விதுவர் க்ஷேத்ராட்டனம் கிளம்புறார் எங்கெங்கோ போனார் பாரத தேசம் முழுக்க புண்ணிய கஷேத்திரங்கள் புண்ணிய நதிகள் நீராடுகிறார் அப்ப மைத்திரேயரை சந்திக்கிறார் பராசருடைய சிஷ்யர் தான் பகவான் அந்த மைத்திரேயரும் விதுரரும் பேசிக்கிறது அநேகமா நிறைய ரெண்டாவது ஸ்கந்தம் மூணாவது ஸ்கந்தம் நாலாவது ஸ்கந்தம் பாகவத புராணத்துல நிறைய இது இருக்கும்னா விதர் ரெண்டு பேர் பேசி ரெண்டு சாண்டோர்கள் பேசிக்கிறான்னாலே உயர்ந்த அர்த்தம் நமக்கு கிடைக்கும் மைத்திரையருக்கு குறைவா பராசருக்கு நேர சிஷர் விதருக்கு குறவா பராசருடைய புள்ள வேதவியாசர் வேதவியாசர் அருளால்தான் விதுரே பிறந்தவர் அதோடல்ல யம தர்மராஜனே மறுவுருக்கு கொண்டு அருளாலே இங்கு வந்து பிறந்திருக்கிறான் அப்ப எப்படி பார்த்தாலும் விதுரருக்கு இந்த சம்பிரதாயத்திலே தனிச்சிறப்பு உள்ளது அவர் சொல்படி அனைவரும் கேட்கிறார்கள் அவர் ஆறு ஆலோசனம் கேட்டாலும் தர்மத்திலிருந்து மாறாமல் ஆலோசனத்தை சொல்லுடுறார் அப்படிப்பட்ட விதுரர் நமக்கு ரொம்ப வேண்டியவர் கண்ணனுக்கும் ரொம்ப வேண்டியவர் யம பிறந்திருக்கார் தர்மபுத்திரனுக்கும் வேண்டியவர் அப்பவர் என்ன சொன்னார்னு நாம் எல்லாரும் பார்க்க வேண்டாமோ இனி இன்று தொடக்கமாக நாம் பார்க்க போவது விதுர நீதி விதுரர் என்ன நீதி விதுரர் திருத்தராஷ்டனுக்கு நிறைய நீதி கதைகளை சொல்லுகிறார் எதது நீதி வாழ்க்கையில எப்பப்படி நடந்துக்கணும் என்று பலவாறாக எடுத்துரைக்கிறார் யார் அறிவாளி யார் அறிவற்றவன் பண்டித்தனாறு படிக்காதவனாருன்னு சொல்லுவார் உலகத்திலேயே ஒன்றொன்றா எதிர்க்கு ரெண்டு ரெண்டா எதிர்க்கு மூணு மூணா எதிர்க்கு நாலு நாளா எதிர்க்கு அஞ்சா ஆறா ஏழா எட்டா ஒன்பதா பத்தா என்று கணக்கு சொல்லிட்டு போகிறார் அதே நமக்கு வேண்டியவர்களாரு வேண்டாதவர்களாறு யார கூட வச்சுக்கணும் யார கூட வச்சுக்க கூடாது பயப்படுறவன் யாரு பயப்படாதவன் ஆறு துன்பம் இருந்தாலும் இன்பப்படுறவன் ஆறு இன்பம் இருந்தாலும் துன்பப்படுறவன் ஆறு தூக்கமே வராத தவிச்சா என்ன பிராப்ளத்தில் இருக்கான்னு அர்த்தம் நல்லா தூங்குறவா என்ன பண்ணணும் தூங்காதவா என்ன பண்ணணும் தம்பிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அண்ணன் கிட்ட எப்படி நடந்துக்கணும் எத்தனை சொல்றாங்க தெரியுமோ இது ஒன்னொண்ணுமே நம்ம வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது விதுரர் திருத்தராஸ்தனுக்கு உபதேசித்த தான் இப்போது நாம் இன்று பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி இருக்கிறது அதுக்கு அவதாரிக்க வச்சுங்க ஆதி பருவத்தில் இருக்கோச்சி இவர்கள் பிறந்தார்கள் பார்த்துட்டோம் அதனுடைய கிளைக்கதை அதனுடைய உட்கதைகளையும் பார்த்துட்டோம் வச்சுக்கோ இப்ப நாம பார்க்க போவதெல்லாம் ரொம்ப முக்கியமான பருவத்தில் உத்தியோக பருவத்தில் உள்ளது முதல் பருவம் ஆதி பருவம்னு பார்த்தோம் அதனுடைய வரிசையை கே சொல்லிட்டேன் உத்தியோக பருவத்தில் நாம கட்டம் எது தெரியுமா பன்னிரண்டு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து போயிடுச்சு அதற்கு பிற்பாடுதான் அவர்கள் போய் சொக்கட்டான் சூதாடி ஏதேதோ நடந்தது எல்லாமே கேள்விப்பட்டிருக்க முடியும் உத்தியோகம்னு சொன்னால் முயற்சி எடுத்தல் வெவ்வேறு வகையான முயற்சிகள் என்னென்ன முயற்சி நடக்கிறதுன்னு பேசணுமே நாட்டுல பாதி வேணும் பாதி கொடுக்கிறதா முழு நாட்டை வச்சுக்கிறதா இதை பேசலாம் உலூக்கர்னூர் முனிவர் அந்த முனிவரை பாண்டவர்கள் கௌரவர்களிடத்திலே அனுப்பி வைத்தார்கள் உலூக முனிவர் முதல்ல போனார் பாண்டவர்களுடைய பட்சம் நாகரத்தை எடுத்துரைத்தார் அதை கேட்டு அவர்களுக்கு பொறுக்கவே இல்லை அடுத்து இப்ப திருத்தராஷ்டரன் அனுப்பிச்சு வைக்கிறான் எங்க பட்சத்தை போய் அங்க போய் சொல்லு அப்படின்னு சஞ்சயனை அனுப்பி வைத்தான் சஞ்சயன் தூது நடந்தான் தூதுங்கிறது ரொம்ப முக்கியமான தூது முதல்ல உழுவுக்கர் போய் பேசிட்டு வந்தார் அப்புறம் சஞ்சயன் வந்துட்டார் சஞ்சயனை கண்ணன் பார்த்தார் தர்மபுத்திரன் வீமசேனன் அர்ஜுனன் எல்லாரும் சஞ்சயனிடத்துல பேசி விட்டார் அவர் பொறுப்பு போயிட்டார் அவர் திரும்ப ராஜசபைக்கு வரார் சஞ்சயன் போயிட்டு இப்ப திரும்ப வந்தாச்சு துரியோதனன் திருத்தராஸ்திரன் எல்லாரிடத்தையும் பாண்டவர்களை என்ன பேசிட்டு வந்தேங்கறத எடுத்து சொல்லணும் இல்லையோ அவனுக்கு போயிட்டு வந்த கலைச்சு குதிர்கள் எல்லாம் கலைச்சு போயிருக்கு இவரும் போயிட்டு வந்த பிரயாணத்துல களைச்சு போயிருக்காரு அதனால திருத்தராஸ்திர இடத்துல போய் ராத்திரி நேரம் ஆடுது என்னால இப்ப பேசறதுக்கு முடியாது நாளைக்கு பொழுது விடிந்தவுடன் ராஜசபைக்கு வந்து உனக்கு எல்லா அர்த்தங்களும் எடுத்து சொல்றேன் பாண்டவாடு என்னென்ன சொன்னாலும் அப்ப பேசுறேன் அப்படின்னு போய்ட்டு வந்த சஞ்சயன் சொல்லிட்டு களை இதெல்லாம் சஞ்சயன் பேசிக்கிறது இப்போ போயிட்டு தூது போயிட்டு வந்தது சஞ்சயன் தான் சஞ்சயன் நாளை கார்த்தால தான் சஞ்சயன் பேசவே போறார் ஆனா இரவுவருக்கு தூக்கம் பிடிக்காமல் எப்ப தூக்கம் பிடிக்காது போகும் உள்ள குறுகுறுப்பு ஏதோ விட்டது என்ன பண்ணிட்டோமோங்கிற தப்பு குற்றம் உள்ள நெஞ்சு குறுகுறுக்கு அதனால தூக்கம் வரல தூக்கம் வரலைன்னா என்ன பண்ணணுங்கிறது புரியலே உடனே ஒரு மன அழுத்தம் அதிகரிச்சிடும் தூக்கம் வரலைன்னாலே ஏதோ ஆபத்துல இருக்கா ஏதோ மன அழுத்தத்துல பார்த்த உடனே சொல்லிடலாம் ஒன்னும் வியாதினால தூக்கம் வராது இல்ல ரொம்ப வியாதியா இருந்தாலும் தூக்கம் வந்துடும் இப்ப இது மனோவியாதி மனக்கு வியாதினால தூக்கம் வரலை அப்பதான் யோசித்தான் யமதர்மராஜன் அருளால் பிறந்தவன் இதுரன் அவனை அழைப்போம் அவன் இடத்து கேட்போம் எது நியாயம் எப்படி நடக்க வேண்டும் கேட்போம் ஆனா எங்க தப்பு பண்ணிட்டான்னா எப்படி நடக்கணும்னு கேட்கணும்னு கூப்பிட்டா அப்ப சொல்றதை கேட்டு நடக்கணும் பல பேர் என்ன பண்ணுவா நாம எதை நினைச்சிருக்கமோ அதை சொல்றதுக்கு ஆள் கிடைப்பாளான்னு தெரியா கிடைக்க மாட்டா அப்படியே சில பேர் கிடைத்தாலும் அவ உண்மை பேச மாட்டா ஏன்னா எனக்கு பிடிச்சதை சொல்லிட்டு போறதா முக்கியம் இப்போ எது சரியோ எது சாஸ்திரப்படி சம்மதிக்கப்பட்டதோ அதை சொல்லணும் வித சொல்ல பேரெடுத்தவர் அதை கேட்டுக்கணுங்கிற ஆவலோட தான் திருத்தராஸ்திரம் கூப்பிட்டான் ஆனா பிள்ளைப்பாசன் கண்ணமறைக்க கண்ணமரைக்க கேட்காமலே போயிட்டான் விதூரக்கு ஜாரபாலகளை அனுப்பி வைத்தான் சேவகர்கள் அனுப்பி நீ போய் விதிராழ்வான கூட்டின் சரியா அவரை கூட்டின் போரா அப்போது அமர்ந்து தனக்கு தெரிந்த நீதிகளை எல்லாம் எடுத்து கூறுகிறான் இதுதான் விதிர நீதி விதிர நீதினு கொண்டாடப்படுகிறது கடைசியில் ஒரு சொன்னதை அதிகம் இருக்க அட்டன் நமக்கு என்ன முக்கியம் சுவாமி எத்தனை நாள் சொல்லப்போடு சொல்லட்டு கடைசி நாள் முடிக்கும் போது திருத்தராஷ்டிரம் சொல்லுகிறேன் திருத்தராஷ்டிரம் கேட்கல என்ன நிலைமை அடைஞ்சா நமக்கு தெரியும் எழுந்து நமக்கு அதான் நிலைமை அதனால விதுரன் என்ன சொல்றாரோ கேட்டு நடக்க வேண்டும் நடக்காதுக்கா இதுமே இப்போ ஆனா கேட்காத திருத்தாற்ற ஒரு காரணமா வச்சுன்னு எவ்வளவு பெருசு எழுதிட்டாரு பாத்தீங்களா அதான் வேதவியாசருக்கு இருக்கிற சிறப்பே அவன் கேட்க போடுறதுலேயும் தெரியுது கேட்கறவனை வச்சு நாளைக்கு உபேசம் பண்ணலாம் மொழியு அருஜுனளுக்கு இத்தனையுமே கண்ணன் உபதேசம் பண்ணார் எல்லாத்தையும் கேட்டுட்டாரா நிச்சயம் இல்லையா சரணாக ஒண்ணு சரித்திரம் தானும் உபதேசம் ஒண்ணுமே காதல ஏறினதாவே தெரியல அப்ப ஏறலையே நம்மளும் அண்ணா அது கூட நமக்கு இருக்கிறது தர்மசாஸ்திரம் மகாபாரதம் எழுதி வைக்கப்பட்டதே நமக்காரம் அப்ப அது கொண்டு பின்பற்றி நடக்கவனு மொல்லியோ அப்ப விதுரன் சொன்னதை திருக்கராட்டம் கேட்டுக்கட்டும் கேட்காத போட்டோம் விதுரன் சொன்னதை நாமத்தரும் கேட்க வேண்டும் நமக்கு நல்லத்தைத்தான் சொல்லுவார் கண்ணனுக்கு ரொம்ப பிரியமானவர் விதுரனுக்கு என்ன பெருமேன்னு அவர் சொன்னதை கேட்க போறோம் கண்ணன் அவர் வீட்டுக்கு தான் போனார் சுவாமி அவர் கொடுத்த பதத்தை தான் சாப்பிட்டார் அப்ப கண்ணனுக்கு பிரியமானவர் அவர் என்ன சொன்னாலும் நான் கேட்டுவேன் அப்படிங்கிற நன்மை இருக்கணும் அது ஒரு பக்கம் கட்டும் தர்ம சிந்தனை யம தர்மராஜனே வந்து பிறந்திருக்கிறார் அப்ப அவர் ஏது சொன்னாலும் நான் கேட்டுக்கொள்ளுவேன் இப்ப நாம பார்க்க போறது ரொம்ப அச்சரியமான ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்றேன் சஞ்சய்யன் போனார் திரும்ப வந்தார் இரவு போது அவர் தளர்ந்து போயிட்டார் அப்ப ராஜாவினிடத்தில் அனுமதி பெற்று போகிறார் சபாயாம் அஜாத சத்ரோர் வச்சனம் நாளைக்கு சபை கூடட்டும் அஜாத இதுவரைக்கும் சத்ருக்கள் இல்லாதவனாய் போரில் தோற்காதவனான யுதிஷ்டிரன் என்ன நல்வா அர்த்தங்களை பேசினான் உன்னுடைய மூட பிள்ளைகளுக்கு முன்னாடி எடுத்துரைக்கிறேன் அன்று வந்து கேட்டுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார் போனவுடைய இவனுக்கு உள்ளம் கொதிக்கிறது சஞ்சயன் பரவுக்கு போனப்பறம் இவருக்கு மனசு ஒரே தவிக்க ஆரம்பித்தது அப்புறதான் விதுரனை கூப்பிட சொல்றார் புறஹா சபாயம் அஜாத்தோர் வசனம் நாளைக்கு கேட்கிறேன்னு சொல்லி அனுச்சவர் மனம் குறு குறுக்க விது கூட்டிக் கொண்டு வர சொல்லுகிறார் சேவகன் போனார் சபைக்கு வழியில் வந்துவிட்டார் அந்த புறத்தில் திருத்தார் இவர் என்ன கேட்டார் அவர் என்ன சொன்னார் தொடங்கி அடுத்த நாள் சந்திக்கும் போது பார்ப்போம் அவரோடு காத்திருப்போம் இந்த வித நீதி ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி